நாடக பிரியாவின் ரச வணக்கங்கள் நாடகப்பிரியா குழுவினர் வழங்கும் வால் பையன் எடிட்டிங் அண்ட் டைரக்ஷன் எஸ் விளையாட்டு நல்லபடியாக வரலீங்களா இருக்கீங்களா யார் முதல்ல கிராமம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஒழுங்கா துட்டு வச்சிருக்கியா வச்சிருக்க அதுக்கு பயில புகையில பீடி கட்லாம் கொடுக்கூடாது யாருக்கு என் சம்சாரம் ஓடி போயிடுச்சு நல்ல விஷயம் தானே லெட்டர் போட்டு திருப்பி வர சொல்ல போறியா அது இல்லங்க வீட்டு வேலை எல்லாம் ஒண்டியா சேர முடியலன்னு பங்கஜம் புலம்புதுங்க அது யாரு பங்கஜம் ரெண்டாவது ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆமாங்க கொஞ்சம் தகராறு பண்ணும் போது ரெண்டாவதா ஒன்னு புடிச்சே ரெண்டாவதுல பிரசவத்துக்காக சேர்க்கும் போது நர்ஸ் ஒன்னு மூணாவதா ஒட்டிக்குச்சு அப்புறம் வீட்டுல வந்து அப்ப எப்படி எண்ணி பாக்குறேன் பத்து சம்சாரம் ஆயிடுச்சுங்க அந்த பொண்டாட்டி சும்மா ஓடிதான் கவலைப்பட மாட்டேங்க வண்டி மாட்டு விட்டு வீட்டுல வச்ச ரூபாய்ல ஓடிட்டேன் ஓய்யோ பணத்தை மட்டும் அனுப்பிக்க சொல்லுங்க சிரிக்கி? சிரிக்கி, ஒன்ற கட்டியா கட்டியிருக்கு பாசங்க பாசையா அப்ப ஒன்னா ரூபா கூட பொண்டாடி மேல பட்டுச்சா இல்ல பக்கத்துலதான் நல்ல வேலை இது மாதிரி ஏதாவது ஆச்சுனால எனக்கு ரொம்ப கவலையாயிடும் அப்புறம் கடைசியே இது போய் லவ்ல முடிஞ்சிடுவோம் எனக்கு பயமா இருக்கும் அப்படியா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க இந்த மொரட்டு கிராமத்துல அழகான தேவத மாதிரி வந்து நீங்க ஐ எம் சாரி முன்பு உங்களை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல சொல்லுங்க இல்ல வாய் சொல்லிட்டேன் சீரியஸா எடுத்துக்காதீங்க என்ன எங்க வீட்டுல சிதம்பரம் கூப்பிடுவாங்க உங்களை விமலா விமலான்னு கூப்பிடுவாங்க மாமா வீட்டுக்கு வந்துருக்க நல்ல விஷயம் தான் ஒரு கவர் வாங்க வந்த போஸ்ட் ஆபீஸ் இங்கே பத்து மைல் தள்ளி இருக்கு நாங்க கிராமம் சொன்ன அப்புறம் சொன்னாங்க கோயில் பக்கத்துல ஒரு ஆளு காட்டு கவர் எல்லாம் வச்சிட்டு இருப்பாரு அவர் கிட்ட போய் வாங்கிக்கோ நாங்க எனக்கு ஒரு கவர் வேணுமே இல்லீங்க நான் இதெல்லாம் தனியா வைக்கிறது கிடையாது லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கும் சேர்த்து திட்டு வாங்கிப்பேன் நான் எழுத போறது ரொம்ப ரொம்ப விஷயம் சொல்லுங்க கண்ண மூடிட்டு எழுதுறேன் வச்சுட்டு ஒரு கவர் கொடுங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க பாருங்க விளையாடாதீங்க இது என்ன சினிமாட்டு கேட்டா பிளாக் அதெல்லாம் தர முடியாது மிஸ்டர் உங்களை ஏதோ இன்னசென்ட் நினைச்சு தகராறு பண்றீங்களே முடியாது மாதிரி பேசுறீங்க இந்த நாட்டுல முக்காவசி பேர் தான் கட்சிங்க ஆட்சிக்கு வருது தெரியுமா கவர் தரப்போறீங்களா உங்க வீட்டு கவர் எடுத்து நான் வச்சுக்கிற மாதிரி தயாரிப்பு பண்ணுங்களேன் கிடையாது ஆபீஸ் லீவ் குளோஸ் போங்க லெட்டர் தூக்கி போட்ட போதே பொறுக்கியும் தெரியாம போயிடுல தூக்கி போடாத உங்க மூக்கை உடைக்கிறதுக்கு வாழ்க்கையில இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்ப பேசிக்கிறேன் மிஸ் விமலா என்ன சும்மா கூப்பிட்டேன் திரும்பி பாக்குறீங்களா அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் பாத்தீங்களா இந்த மொரட்டு கிராமத்துல அழகான தேவதான கிராமத்துல மொரட்டு பிசாசி மாதிரி வந்திருக்கீங்க முக்கியமான வேலையா இருக்கிற போது ஏன் கூப்பிட்டு பண்றீங்க என்ன வேணும் இப்படியா வீடே எதிரி தலையில விழா மாதிரி அடுத்த மாச வாடகையிலிருந்து நீ குடுக்கற அம்பது ரூபா பஞ்சு வாங்கி காதல வச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் நீ எவ்ளோ சத்தம் போட்டாலும் என் காதல விழாது பாரு என்ன சொல்றீங்க என்னடா இது வீட்லயே சண்டை நடக்குது போச்சு அக்கா ஏன் இந்த பையன் சும்மா திருட்டு இருக்க செலப்பா உனக்கு வெக்கமே கிடையாதுடா தினமும் எங்க அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கு எப்படி என்னையே எடுத்துக்கடா எனக்கு பத்து வயசா இருக்கும் ஒரு மருந்து கடையில மாசம் பத்து ரூபா சம்பளத்துல வேலையில சென்றேன்டா அஞ்சே வருஷம் அந்த மருத்துக்கடை எனக்கே சொந்தமாயிடுச்சு எப்படி இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது இப்படி வெட்டித்தனமா அந்த தீவெட்டியோட பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு நாலு இடத்துக்கு போய் என் பையனை தேடி பாக்கலாம்ல யாரு உன் பையன் சிதம்பரத்து தன்னால வருவாக்கா கவலைப்படாத போறப்பா அவனை ராணுவத்துல சேரு ராணுவத்துல சேருன்னு தொந்தரவு பண்ணிடு சரீனு போற மாதிரி போன வந்தான் அக்கா, மாமா செத்து போயிட்ட ரா அடக்கான எழுதிருக்க அவ இதுக்கு தெரிஞ்சாத்தானே அவரை தேட முடியும் என்னமாப்பா அவனை சங்கடப்படுது கையில என்னப்பா பெரிய கட்டு என்ன என்ன படம் தெரியுமா ரஜினிகாந்த் நடிச்ச ராணுவ வீரன் படம் ரஜினிகாந்த ராணுவ உடையில பாக்க பாக்க என்னையும் அறியாம ஒரு வேகம் எழுந்துச்சு நம்மளோட ராணுவத்தை சேரணும் இல்ல நாமும் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும்னு இன்டர்வோ இனம் புரியாத ஒரு தாகும் தேசிய உணர்ச்சி ஆஃப் பண்ணிட்டாங்களா ரொம்ப வேண்டு போய் சோடா குடிக்கணுங்கிற ஒரு தாக உணர்வு தான் அப்புறம் படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு யாருமே எதிர்பாராத அந்த ஒரு சம்பவம் நடந்து போச்சு இல்ல திடீர்னு படத்தை முடிச்சுட்டாங்க கிளைமேக்ஸ் கட் ஆயிடுச்சான் அதுக்கப்புறம் தேசிய கீதம் போட்டாங்க தேசிய கீதத்துல தேசிய கொடியை பார்த்த உடனே என் உடம்புல ஜிவன்னு ஒரு வேகம் ஜரா இல்ல இப்பதான் உண்மையான தேசிய உணர்வு மாமா சொன்னபடி நாமயே ராணுவத்துல சேரக்கூடாது அப்படின்னு தோணி நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு ராணுவத்துல கதவு திட்டி உள்ள போயிட்டேன் வெரி குட் என்ன வெரி குட் அப்படியே தூக்கி பாட்டுருக்கு அந்த பக்கம் போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் தகுந்த பக்கம் நான் வந்தேன் அங்க கூட பெரிய தாடியோட ஒருத்தர் ஜெகன் சொல்லிட்டீங்க அவரு கூட உங்களை ரொம்ப விசாரிச்சாரு நான் கூட சொன்னேன் அவருகிட்ட நான் வந்து மேஜர் கமலகாந்தோட அக்கா பையன் அப்படின்னு அவ்ளோதான் எல்லாரும் என்ன கேட்டாங்க அக்கா வல்லியா அக்கா வல்லியான் ஜெனரல் வல்லியா மேஜர் வல்லியா அப்படின்னு எல்லாரும் கேட்டேன் ராணுவத்துல சாப்பாடு எல்லாம் எப்படி எல்லா வழக்கப்படிதான் அப்படிதான் மா எனக்கு டனிங் எல்லாம் வெடிகுண்டு எப்படி வீசு அப்படின்னு முரளி வாயிலேயே குண்டு வச்சு அவனுக்கு வாயில திரிய கவிக்குன்னு குண்டை தூக்கி போடுனாங்க சரிங்கம்மா சிதம்பரம் சட்டம் இருக்கிய இப்பதான் சேர்ந்தேன் போய் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு போட்டு பயங்கரமான சண்டை அவன் சட்டையை ஓடி போய் பிடிச்சா அவன் சட்டையில இருந்த மெடல் என் கைக்கு வந்துருச்சு அடுத்த நாள் என்னோட சாக்ஸ் எடுத்து போட்டு போயிட்டான் அவனோட சண்டை இன்னொரு மெடல் இப்படியே மாறி மாறி டெய்லியும் நிறைய மெடல் கிடைச்சிருச்சு ஆமா உனக்கு எப்படி ஆர்வில லீவு கிடையாது எனக்கும் ஜெனரலுக்கும் ஒரு பயங்கரமான பாலிசி மேட்டர்ல தகராறு இலங்கைக்கு ராணுவத்தை அனுப்ப முடியுமா முடியாதான்னு கேட்டேன் நீ சொன்னா நாங்க அனுப்ப முடியாது எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லணும் அப்படின்னு சரி பிரைம் மினிஸ்டர் சொல்லும் அனுப்புங்க அப்ப நான் மெட்ராஸ் வழியா வந்து சேர்ந்து நோம் யுவர் சிஸ்டர் சன் ஏமா உங்களுக்கு ராணுவத்திலிருந்து இப்ப அடிக்கடி லெட்டர் வந்துட்டு இருக்கேன் லெட்டர் போட்டு உயிர் எடுத்துக்கிட்டே இருக்கா கமல காலத்துல சேர்ந்து ஒரு லெட்டரும் கூட கண்ணுல காட்டவே மாட்டேன் பண்ணுங்க அடுத்த வருஷம் வீட்டு செலவு ஆகும் சிதம்பரம் நினைக்கூடாது நான் வந்து நிஜமாவே ராணுவத்துல இல்ல மாமா கிட்ட நான் சும்மா போய் சொல்லிட்டேன் நல்ல விளையடா சிதம்பரம் உங்க மாமா இருக்கும்போதுங்கிறது சினிமால மட்டும்தான் நடக்கும் அதனால நிஜம் வாழ்க்கையில யாரும் பொய் சொல்லக்கூடாது அம்மா நான் திருந்திட்டே போய் சொல்ல மாட்டேமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்க அக்கா நீ குடுத்த பழைய பேப்பர்லாம் கடையில போட்ட பதினஞ்சு ரூபா கொடுத்தான் காபி செலவுக்கு மூணு ரூபா போக மீதி பன்னெண்டு ரூபாய் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவன் எந்த கோர்ட்டுக்கும் போனது இல்ல சும்மா இருக்கிறவன் ஏதாவது உதவி செய்யமே தான் ஏதோ கடை கண்ணிக்கு அனுப்புறேன் நான் ஒண்ணும் சும்மா அனுப்பலையே அப்பப்போ செலவுக்கு அஞ்சு பத்து குடுத்துருவேன் இருக்கா வீட்டு வாசல் பாஸ்கர் பெருசா ஒரு போர்டு மாட்டுன்னு சிதம்பரம் நான் வக்கீலா இருக்கிறது கடவுளுக்கே பொறுத்த போல இருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி மழையில வாச போடு தொப்புன்னு கீழே வந்துருச்சு சரி சரி ரேஷன் கடையில இன்னைக்கு சக்கர குடுக்குறாங்களா கூட கீழே தான் நிக்கிறார் இன்னும் பழைய ரேடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்படி என்னத்த சொல்றது வேலை கிடைக்கல ட்ரை பண்ணிட்டு இருக்க வேலையில அதுதான் சொன்னா என்ன வேலை இந்த அப்பா நடிகர் மோகன் குமார் தெரியுமா இது ஒரு பெரிய வேலையா அவர் தெரிஞ்சுக்கணுமா இல்லடா தெரியுமா தெரியாத இந்த சலங்கை ஒலி படத்துக்காக கூட அவருக்கு ஒரு அவார்டு குடுத்தாங்களே அவர் சலங்க வழியில நடிக்கவே இல்லையடாடா சலங்கை படத்துல அவர் நடிக்காதனால அந்த படம் நூறு நாள் ஓடிச்சான் அதுக்காக தனியா கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அது மாதிரி நிறைய படத்துக்கு அவார்டு வாங்கிருக்காரு அவரேதான் ஆனாலும் அவருக்கு ரசிகர்கள் ரொம்ப ஜாஸ்தி இந்த ரசிகர்கள்ட்டு பதில் எழுதி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா அந்த காலையில எட்டு மணிக்குள்ளே நாளைக்கு செவ்வாய் கிழமை நாளைக்கே போய் பாத்துருக்கேன் புதன்கிழமை போறேன்டா இல்லடா அவர் ரொம்ப சென்டிமெண்டலான ஆளு செவ்வாய்கிழமை போய் யார் எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு அதனால்தான் அப்படி சொன்னேன் அப்போ நாளைக்கு செவ்வாய்கிழமை காலையில போய் பாத்துர்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவருக்கு பிடிச்ச கலர் பச்சை பச்சக்கல போய் பார்த்த உனக்குதான் அந்த வேலை அப்ப நாளைக்கு காலையில பச்சக்கல ட்ரெஸ் போட்டுன்னு அவரை பாத்து பச்ச பச்சையா பேசிடுறேன் மேஜர் போன் பண்ணா இப்பதான் தேடி எடுத்து கொடுத்துட்டேன் என்ன காரணம் சுத்தமா ஊத்திக்கு சொன்னாண்ணா இல்லன்னு நிறைய படங்கள் வந்து கும்பிடும் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு என்ன உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசியா இருந்த கலர் என்ன பச்சை பச்சை பச்சை மாதிரி ராசி இல்லையா அந்த கலரே பார்க்க கூட அடிச்சு சொன்னாரு வரக்கூடிய எல்லா நல்ல பலன்களும் போயிடுமா அப்படித்தான் சொன்னாரு அப்படினா வீட்டு வேலைக்காரி புஷ்பாவே நாளையிருந்து வீட்டு வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிடு ஏன்ன புஷ்பாக்கு இப்ப தான்டா குழந்தை பிறந்திருக்கு பச்சை உடம்பு இல்லையா வணக்கம் சார் அய்யோ பச்சக்கி நான் நடிகர் மோகன் குமார் பாக்கணும் பாக்க முடியாது அவரதான் என்ன பாக்கணும் ரவிட கூடாது அப்படியே வர்றதாலும் கழிச்சி வச்சுட்டு வர சொல்லி என்ன அது அதிகமா இருக்குது நடிகர் மோகன் குமார் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் யா அவருக்கு வணக்கம் சார் வணக்கம் நீங்க அப்படியே அழகா இருப்பீங்க தெரியுமா நூறுவாக்கி சின்னதா கட்டும் போது அன்னி கூட பார்த்தேன் சார் மயிலாப்பூர்ல ஒரு துணி கடை திறக்கும் போது வந்திருந்தீங்களா உங்களை பாத்தா நீங்க கத்திரிக்கோல பேக்கெட்ல போட்டு நான் பாத்துட்டேன் இதுதான் இந்த பப்ளிக் பங்கே கலந்துக்கிறதுல எனக்கு இப்படி உடம்பெல்லாம் என் கையில சொல்லி பத்து அஞ்சு மூட்டை தம்பி எனக்கு புரியுது எனக்கு ரொம்ப ஆர்வம் எப்படி இருக்கும் இப்படி கேக்குறீங்க வந்து ஸ்கூல்ல வந்து கையெழுத்து ஓவிய போட்டி வாங்கிருக்கேன் இறங்கி போறாங்க இந்த ஓவியத்துக்கு ரயில் எங்க ரயில் போயிருச்சு ரயில்வே ஸ்டேஷனே காணும்ப்பா மாசம் அடிச்சு போய இல்ல ஸ்டேஷனே அடிச்சு போட்டு அதான் இரஞ்சிருக்கேன் சார் ஏர்போர்ட்ல இருந்து ஜனங்க இறங்குற மாதிரி கப்பல்ல இருந்து ஜனங்க இறங்குற மாதிரி நிறைய வரைஞ்சிருக்கேன் ஏர்ன ஏனையை எட்டி உதைக்கிறவன் அண்ணன் தம்பியா இருந்தாலும் உருபமாட்டான் லைஃப்ல பணத்தை விட பிரிப் தான் முக்கியம் புத்திசாலித்தனமா பேசுறவன் எங்க இருந்தாலும் படிச்சுப்பான் எப்படியா வேலை குடுங்க இருந்தாலும் நான் கிளம்பறேன் செவ்வாய்கிழமை நான் போயிட்டு போனோம் நான் கிளம்பறேன் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை உதவி கேட்டு வர திருப்பி அனுப்பிச்சுட்டா எனக்கு நஷ்டம் வந்துடும் அப்படியே சென்டிமெண்ட் வேலை குடுத்துட்டேன் கிடக்கலாம் கைது நான் சொன்னதான் பேசிக்க தான் ஆமா வீட்டுக்கு பின்னால் வந்து பாரு கட்டி இருக்கும் ஆமா நான் எப்ப வேலைக்கு சாருங்கிட்ட சொல்லவே இல்லையே அண்ணன் சொல்லியா என்ன சாரு சொல்லியா எப்ப வேலைக்கு அண்ணன் சாரு கே சொல்லவே இல்லையா சார் அண்ணன் ஓகே சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கே வேலைக்கு செஞ்சேன் இன்னி லேண்டு இந்த போக்குவரத்து லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் பாத்துக்கணும் அண்ணன் நடிக்கிற எல்லா படத்துலயுமே கௌரவம் நடிகர் மோகன் குமார்னு போறாங்களா அண்ணன் நடிக்கிறதுக்கு காசே வாங்க மாட்டாரா அது அண்ணன் முதன் முதல்ல நடிச்ச படம் மகா பார்த்தோம் ஓஹோ அதுல நூறு கௌரவல்லாம் ஒரு கௌரவரா ஆய் பண்ணாரு அண்ணில கௌரவம் நடிக்காரு அப்படின்ற பேரு ஒட்டிக்குச்சு அப்படி ஒட்டிக்குச்சா ஆமா நீங்க ரொம்ப வருஷமா இவர்கிட்ட வேலை பாக்குறீங்களா ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க ஊர்ல எங்க அப்பா உதவியா இருந்தேன் ஊர்ல உங்க அப்பா என்ன பண்றாரு சும்மா சா இருக்காரு அப்புறம் என்ன உதவி யாரு நீ சித்தம் பராதியா அழகா இருக்கீங்க உங்களுக்கு ஹீரோவோ ஒரு படம் எடுத்துருவேன் சொறிமேடி சொரிவாய் என்ன தம்பி பத்து மணிக்கு தபால் வர நேரம் வெளியே எங்கும் போயிடா சரிங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகாதப்பா ரொம்ப நன்றி ஐயா இங்கேயும் போட மாட்டாங்க ஏன் மிஸ்டர் இங்க என்ன பண்றீங்க நடிகர் மோகன் குமார் கடைசியில மோகன் குமார் உங்க அப்பாவா இல்ல ஆரம்பத்தில இருந்து அவர் தான் எங்க அப்பா நான் அவரோட பொண்ணு ஆமா அப்படிதான் இருக்கணும் இடத்த காலி பண்ணுங்க பாருங்க நாங்க என்ன உங்க வீட்டு கொடைக்கலிக்கா வந்துருக்கோம் உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அதுவும் செவ்வாய்க்கிழமை வேலைக்கு சேர்ந்தவங்களை சென்டிமெண்டா வெள்ள அனுப்ப மாட்டேன்னு உங்க அப்பா எங்கையில சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு எங்க அப்பாவுக்கு எதை எங்க பேசறதுங்கிற அறிவே கிடையாது அவருக்கு சொரிவுதான் இருப்பாரு உங்களுக்காக அறிவு வேண்டாம் என்னடா நம்ம கிட்ட சண்டை போட்ட பொண்ணு வீட்டுக்கே வந்திருக்கோமே வெட்கப்பட வேணாம் இத பாருங்க முக்கியமான விஷயம் நம்பர் ஒன்னு நான் உங்களை வீட்டுக்குள்ள வரல நம்பர் ரெண்டு ஆரம்பத்துல இது மாதிரி சண்டை போடுற பொண்ணுகள்லாம் கடைசியில மனசு மாறி அத்தான் நீங்க என்னையே ஏத்துக்கணும் அப்படின்னு காலில விழுந்து கெஞ்சுவாங்க அதுக்காகதான் நான் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறேன் உங்களை காதலிப்பேன்னு கனவு காணாதீங்க உங்களை வீட்டை விட்டு வெளியே தொட்டறதுதான் தெரியுமா இல்ல சிதம்பரம் ஆசியா நாள்தார கூப்பிடு தன்னா லவ் தான் போடியா ஏழு இல்லடா சிரிக்கிற சிரிக்கிறியா கமலகாந்த் இத்தனை நாள் இந்த உலகம் என்ன பார்த்து சிரிச்சு கங்களுக்கு இது கொஞ்ச நாளைக்கு கோர்ட்டுக்கு போன மாதிரி இருக்கும் என்ன எங்கேயா இருக்கீங்க இன்னைக்கு ராணுவத்திலே ஒரு லெட்டர் வந்துச்சு வேற வேலையே கிடையாது உயிர் எடுத்துகிட்டே இருப்பாங்க என்னடா அடிக்கடி லெட்டர் போறாங்களேன்னு நானே கையெழுத்து போட்டு பிரிச்சு படிச்சுட்டேன் இதனால என்ன சொன்னீங்க ராணுவத்தில் உங்களை திரும்பி வா திரும்பிவான்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்க இல்ல என்ன பாருங்க மேஜர் கமலகாந்த் நீங்க ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆனப்புறமும் ராணுவ டிரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அலையிறீங்க இது ரொம்ப அதிகமா இருக்குது மரியாதையா ராணுவத்தோட ட்ரெஸ் திருப்பி அனுப்புங்க இல்லாட்டும் உங்க மேல கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கப்படும் எனக்கு வந்து லெட்டர் நீ பிரிச்சு படிச்சுட்டியா முதல் உலகமே சிரிக்கா அவரை பாத்து சிரிக்கிறியா உன்னை கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அம்மா என்ன சொன்னாங்க வீட்டுக்கு வந்து என்னோட ஸ்கூட்டர் துரைச்சு சொன்னாங்க ஏன் வரமாட்டேங்கறேன் சிதம்பரம் முதல் முதலா இருக்காது யாராவது வந்து குழப்பம் போது பயங்கரமா குழம்பி போயிடுவோம் எப்பேற்பட்ட குழப்பத்திலயும் குழம்பாம இருக்கிறவன் தான் புத்திசாலி இதை எல்லாரும் குழப்பமே இல்லாம புரிஞ்சுக்கணும் இருக்காரா அப்படி யாரும் இல்லமா பாஸ்கர் இல்லையா நான் தான் நீங்க யாரு சார் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க செல்லவா இல்ல விமலா என்ன விஷயமா ஆமா எதுக்காக ஒரு ரவுடி பையன் கிட்ட தகராறு பண்றதுக்காகவே எங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்க அப்பாவுக்கு தெரியாம அவனை வீட்டை விட்டு துரத்தனும் அதனாலதான் உங்க கிட்ட இது பாருமா அனாவசியமா அலையாத நாலஞ்சு ரவுடி பசங்களை வச்சு அவன் அடிச்சு துரத்திடலாம் நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க பாத்துருக்கலாம் அவங்கிட்ட சொல்லி உங்க வீட்டுல தகராறு பண்ற ரவுடிய அடிச்சு துரத்து வீட்டை விட்டு வெளியேற்றலாம் நிஜமா ஆமாங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு காந்தி பார்க்கு வாங்க உங்கக ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் வயசு இருக்கும் காலேஜ் டைப் என்னதான் வக்கீல் தொழில வருமானம் இல்லாட்டாலும் அதுக்காக எப்படியா செய்யுது அடப்பாவி என்ன அப்படியே நினைச்சுட்டேன் இதே ஒரு வக்கீல் சொல்லி இருந்தா குழப்பம் இருக்காது நீங்க சொன்னீங்களே நான் குழம்பிட்டேன் நான் சொன்னேன் அந்த பொண்ணு வீட்டுல ஒரு ரவுடி பையன் வந்து உக்காந்துக்கிட்டு வீட்டை விட்டு போக மாட்டேன்னு கலட்டா பண்றேன் அந்த பொண்ணு நேரம் எங்கிட்ட வந்து சார் நீங்கதான் எப்படியாவது அந்த ரவுடி பையனை வீட்டை விட்டு துரத்தணும் அழுதா மூணாயிரம் ரூபாய் பணம் வேற குடுத்துட்டா நான் என்ன செய்யணும் உன்ன நம்பி அந்த பணத்தை வாங்கிட்டேன் வந்த பணத்துல ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம் முன்னாடியே சொல்லக்கூடாது சிதம்பரம் நம்பி நாளைக்கு அந்த பொண்ணை சாயங்காலம் ஆறு மணிக்கு காந்தி பார்க்கு வர சொல்லிட்டேன் நீதான் ஏதாவது ஐடியா பண்ணி அந்த ரவுடியை வீட்டு விட்டு துரத்தணும் ஓகே ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆனா நான் மாறு வயசுல தான் வருவேன் நான் இப்போ ஒரு நடிகர் கிட்டே பாக்குறேன் இந்த மாதிரி தப்பு தான் ஈடுபடுறேன் தெரிஞ்சா இமேஜ் போயிடும் நடிகரோட இமேஜ் போன உனக்கு அந்த நடிகை நீங்க இமேஜே கிடையாது என்னோட இமேஜ் போய்ட்டுன்னு சொன்னேன் அப்புறம் ஏதாவது தகராறு வச்சுனா என்ன உள்ள திருட்டுவாங்களே ஓ ஆமா நான் எப்படி எனக்கு வெள்ளச்சக்கமான வேலை இருக்கு உங்களுக்கு வெள்ள வேலையே கிடையாது நீங்க எவ்ளோ நாள் வேணா உள்ள இருக்கலாம் அதனால தான் நான் மாறு வேஷத்துல சொன்னேன் ஆமா நீ கண்டபிடி மாறு வேஷத்துல நான் உன்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறேன் அதே நமக்கு மேக்கப் மோகன் சேகர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன மேக்கப் போறாங்களோ அதுக்கு வருவாங்க கரடி சிங்கம் புலிமரியா வர முடியும் அதாவது இடி ஒட்டிட்டு வருவேன் ஆமா நான் எப்படி உன் அடையாளம் கண்டுபிடிக்கிறது இது என்ன சார் பெரிய விஷயம் நான் என்ன பண்றேன் கையில ஒரு தட்டு ஒரு குச்சி கொண்டேன் குச்சியால தரையில ரெண்டு தட்டு அடையாள ஓகே கையில தட்டு ஓகே குச்சி மணி ஓகே பார்க்கு நான்தான் என்ன விஷயம் சிதம்பரம் நடந்து போச்சுப்பா என்ன ஏன் அப்ரிய அது இல்லப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் வந்தா கையில குச்சியால தரையில ரெண்டு தட்டு தட்டினா நீ தான் அவன் நினைச்சிட்டு ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்தேன் வாங்கிட்டு பேசாம போயிட்டான் பின்னா ரசீது குடுத்துட்டு போவானா அறிவு இருக்கா எனக்கு வாழ்க்கையில் ஐநூறு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அநியாயம் ஐநூறு எடுத்து குடுத்துட்டேன் தீபட்டி கோவிந்தீப்பி வாங்கும் போது சண்டை வந்து தீபட்டி கோவிந்தாடி அந்த பொண்ணு வந்து நான் நான் ஒழிச்சிக்கிறேன் தீபட்டி கோவிந்தோம் கூப்பிட்டு வந்துடுவா வந்துட்டா உனக்காக ஒரு ரவுடி பையன் ஒண்ணும் கவலைப்படாதப்பா அந்த பொண்ணு கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் தருவ தருவ சார் சீக்கிரம் அந்த ரவுடி வந்துட்டான் அந்த பொறுக்கியோட அடையாளத்தை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் இத கூப்பிடுறா தீபி கோயந்தா நான் தான் பாக்கிட்டேன் இதான் அந்த பொண்ணு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னா நீங்க போரிக்கு அப்பா நடிகர் மோகன் குமார் அலரணும் பொண்ணா அப்படின்னு ஆடி போட்டேன் அய்யோ என்ன மன்னிச்சிடுமா மன்னிச்சுடுப்பா வக்கீல் கவுத்திட்டியே அம்மா என்ன மன்னிச்சுருமா உன்ன பாத்தா மாங்காடு அம்மன் மாதிரியே இருக்குதுமா உன் கையில போய் சொல்ல நமக்கு மனசே வரலம்மா யோ விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா அழியா நிஜமான ரவுடி இல்லம் தெரியுமா நடந்தது நடக்க போட்டு நடக்கிறது உங்ககிட்ட வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நான் கொடுத்த பணத்தை தரீங்களா இல்ல போலீஸ்க்கு போட்டுமா வேணாமா குடுத்துறேன் ஐநூறு ரூபா குறையுது அடுத்த வாரம் குடுத்துறேன் ஐயா இனிமே ஆமா ஏன் உங்க மத்து புரு நம்பமாட்டியா முதமொத நீ அந்த பையனை சந்திச்சுட்டு ஒரு கிராமத்துல கவர் வாங்கணும்னு போன ஒன்னே கவர் பண்ணிட்டான் உண்டோ இல்லையா என்னங்க நீ அந்த பையனை காதலிக்கிற உண்டா இல்லையா இல்ல இல்லையா பொண்ணுங்க இல்லன்னாலே பாதி ஓகேன்னு அர்த்தம் நீ அந்த பையனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டே உண்டா இல்லையா எனக்கு குழப்பமா குழப்பமா இருக்குதா அப்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம் நான் அவர் நினைக்கிற மாதிரி அவரும் நினைக்கணும் நெனச்சுட்ட அந்த பையன் நெனச்ச மாதிரி தான் நீ ஒன்னும் கவலைப்படாத அடுத்த தபா அந்த பையனை பாக்கும் போது அவன் கால்ல உயிர்ந்து சிதம்பரம் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடு சிதம்பரம் இமயமால கரடி சித்தர் சொல்ல சொல்றாரு நான் சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் பாருமா இந்த மாதிரி பசங்களாலும் நம்பாத புரியுதா சிதம்பரத்தை மறந்துடாதம்மா சிதம்பரம் உங்க வீட்டு பையன்டா எலக்ஷன் போற அறிவு இருக்குண்ட போட்டேன்யா சிதம்பரம் சரியா கறி பூச்சிட்டு சும்மா கடைசியில அந்த பொண்ணுக்கு அடையாளமே தெரியாத பூச்சி பாத்தியா நீங்க இந்த பொண்ணு சிதம்பரம் நடிகர் மோகன் குமார் அடிக்கிறாங்க ஆமா ஆமாங்க நீங்க போனாதான் ரெண்டு பேரா தேரும் வீட்டுல அப்பா இல்ல என்ன செய்யலாம் என்ன பேசலாம் இன்னிக்கு அப்பா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லிட்டு போறேன் அவர் சம்மதிச்சாலும் வேலை போய்டும் பயமா இருக்கு போனா என்ன உங்களுக்கு கை கால இல்லையா கட்ட வண்டி இழுத்தாவது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கட்ட வண்டி இழுத்து போலீஸ்ல மாட்டீங்கன்னா தெரியுமா ஏ வேலை கிடைக்காது வெறுப்பல யாரோ கட்ட வண்டி எழுதும் போட்டா போலீஸ்ல புடிச்சிட்டாங்க எங்க ஒரு இந்த கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிக்கலாம் அவ்வளவுதான் என்ன அவ்வளவுதான் அவர் கல்யாணத்தை கூடுவா கைட்டு விட்டுலாம் எனக்கு ஒரு ஐடியா என்ன கல்யாண மண்டபத்து வாசல்ல இந்த சொல்லியர்கள் என்ன சென்டிமெண்ட் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்புறம் அவரு அடிக்கடி யாருக்காவது உதவி செய்யறேன் அந்த சமயம் பார்த்து நீங்க அவருக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அப்புறம் ஈசியா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவாங்க பெருந்திரமே சொல்ல ஊத்திக்குது போயாண்டாம் என்னடா வெளிப்படையா பேசிட்டான் கடைசியில பார்த்தா டயபெட்டிக் இன்ஸ்டியூட் ஐயோ யோ செட்ல பயங்கர தகரால ஆயிடுச்சு சொல்லுங்க தகரா என்ன எய்து ஒருத்த வந்துட முடியுமா தூக்கிட்டேன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு புது நடிகனை உருவாக்குறேன்னு சொல்லி சபதம் பண்ணிட்டு வந்திருக்கேன் யாராவது இருத்தா அவ்வளவுதான் தூக்கிடுவேன் சிதம்பரம் அப்பா ஏதோ சொல்றாரு என்ன சொல்றாரு ீங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது நான் வேணா அந்த வேஷத்துல நடிக்கிட்டேன் எனக்கு நடிக்கணும்னு ஆசை கிடையாது அண்ணன் ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிறாரு அண்ணனுக்கு உதவி செய்யணுமே தான் நீ செய்யக்குமே மறக்க மாட்டேன் அடிக்கடி சிக்கல் வரும் சிக்கல் கவலைப்படாதீங்க மலர் சிக்கலா இருந்தா கூட பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா பேசுறப்பா ரொம்ப நல்லா பேசுறேன் போட்டு ரெடி ஆகணும் ஒரு மணி நேரம் ஆகும் ஆமா எனக்கு என்ன வேஷம் இது ராமாயண படம் பாமர் நீ ஹனுமான் வரும் பாத்ததே கிடையாது வசப்பட்டு சொல்லிட்டேன் என்னால வந்து இந்த வாய முடிக்க வச்சிட்டு அதிகமா நடிக்க முடியாது என்ன அனுமார் நடிக்க சொல்ற எவ்வளவு கேக்குறாரு நல்லாவே இருக்கேன் நீ நடி அவனுக்கு வால் கூட நீ நடி நீ என்ன அடிக்க மாட்ட வெளியாஸ்கிடா விசுவும் போட்டா ஆபத்துக்கு உதவ மாட்டேன் அன்னைக்கே தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு ஒழிச்சு வெளியே ஓடி போயிடுவேன் என்ன இல்ல சம்பந்தம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடுற படத்துல நடிக்கும் போது உனக்கு எவ்வளவு இருக்குது நூறு நாள் படத்துல நடிச்சா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு இனி நானும் ஒரே மேடர்ல சந்திக்கணும் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ வரமாட்டியா பொண்ணு கல்யாணம் பெருசா வெட்டி முறைக்கிற மாதிரி நினைப்பாடூல வாங்கிட்டு வரத விட உனக்கு என்ன முக்கியமான வேலை கியூல நின்னு கிருஷ்ணா இந்த மாதிரி வீட்டு வேலையை செய்ய ஒரு பையனை போட்டு பாஸ்கர் அக்கா பாப்கார்ன்ட்வமாட்டிதா அவன்ைய விடணும் அக்கா நம்ம சிதம்பரத்துக்கு ஒரு கால் கட்ட கட்டி போல நீ என்ன சொல்ற ஏன்டா தண்டமா சுத்திருக்க இவன் கையில இன்னொரு பொண்ணிச்சு குடுத்தா நமக்குதான் பாவம் உங்களுக்கு தெரியுமா இல்ல சும்மா சொல்லி பாத்தியா பொண்ணு காலேஜ்லயே போய்ட்டு எட்டு மணிக்கு தான் வருவாங்க மண்ணு பொண்ணு அப்படியா என்ன அப்படியா அப்படியே நடிகர் மோகன் குமாரோடீங்க சண்டையா இந்த கட்டி குடுக்கல அவ்வளவுதான் என் பாடி கீழே பாடி கல்யாணம் என்ன விளையாடுங்களா இந்த ஆஞ்சநேயர் நம்மதெய்வம் எனக்கு மாத்திரம் அனுமாரா கொலதெய்வம் எனக்கும் ஆஞ்சநேயர் தான் குலதெய்வம் என்ன பேசுறேனே நீ ஒண்ணும் கவலைப்படாதா எனக்கு எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா தெரியுது மாமா உங்களுக்கு பிரகாசமா தெரியுது ஆமன்டா மாடியில டூப் லைட் அழைக்கல வர ஓகோ அவ்வளவு கிண்டலா போச்சா இருக்கட்டும் ஆஞ்சநேயரை நடிக்கலாம் என்ன ஆயிடும் ஊர்ல எவ்வளவு பேர் நடிக்க மாட்டேங்கிறோம் என்ன உங்களுக்கு வாழ்வழ்களா சிலையா சோதனை வாங்க வாங்க என்ன பையனை போச்சு கொண்டு வந்திருக்கீங்க என்னப்பா உனக்கு அம்மா இப்படி எல்லாரும் நடக்குமா டாக்டர் நான் அப்படிதான் சொல்லவே இல்லையப்பா டாக்டர் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காது எங்களுக்கா எப்படி ஒரு கஷ்டம் வரணும் தெய்வம் மனுஷன் மிருகமாக யார் பைத்தியம் நாங்க சொல்றதை கேட்டு நீங்க பைத்தியமாக இருக்கணும் டாக்டர் மனுஷனுக்கு வால் முளைச்சு நீங்க பாத்திருக்கீங்களா மனுஷனுக்கு வால் வால் வால் வால் பாருங்க வால் எப்படி முளைச்சது நான் என்ன வேலையா போட்டோம் நீங்க தான் கண்டுபிடிக்கிறேன் சிதம்பரம் எனக்கு ரெண்டு வயசா இருக்கும் போது ஜூல புலி வால் பாத்த உனக்கு வால் முளைச்சதே நீங்க வால் முளைச்சதை பத்தி நீங்க யாரும் பயப்படவோ அதேப்படுவோ தேவையில்லை வாளோட இருக்கிறவங்க யாருட வேணும் பேசலாம் பழகலாம் ரேடியோ கேக்கலாம் டிவி பாக்கலாம் டாக்டர் ஒட்டியா ஏன் எப்படி பயம் முடித்துறீங்க வாழங்கறது வியாதி இல்ல இட்ஸ் extra growth. ஒரு அதிகப்படியான வளர்ச்சி இதனால எந்த ஆபத்தும் இல்ல இருக்கிற நிலைமையை பாக்குறப்போ பெருசா வளருமா எங்க வீட்டுல எனக்காக உதவி பண்ணுவீங்களா நீங்க கத்த வித்தையும் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சோகமான சம்பவத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு சொல்லிடுங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு நாயோட வாழ விட்டு சாபமா என்னவோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நாய் மாதிரியே இருக்கு எத்தனையோ நல்ல டாக்டர் எவ்வளவு வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தோம் எதுவுமே சரியாகல அதனால வாழ வெட்ட மாட்டேன் வாழ வெட்ட மாட்டேன் வெட்டவங்களே விட மாட்டேன் வேற எது வேணும்னாலும் டாக்டர் நம்ம என்ன ஒரு விரல் இருக்குால் இருக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா பயங்கர ரத்தம்டா பாவி நான் கேக்கவேல அடுத்த வாரம் போட்டு வர சிதம்புரம் என்ன ஏழாவது பட்ட வால் பட் சும்மாவா சொன்னாங்க வந்து அவ என்ன இந்த பொண்ணுக்குன்னா இருக்கிறதுனால குடும்பப்படுத்துறாங்களா ஓஹோ நீ வேணா பண்ண எல்லாரும் ஒரே சேஷ நடிக்க அட்டையோட என் பா பேச மாட்டியா என்ன அட்ட ஒன்று போலவே எல்லாரையும் பாருங்களா இருந்தா பாக்கலாம் இல்லாட்டி எப்படி பாக்குறது வாலே இல்லாத குரங்கு மாதிரி வந்து நிக்கிறிய உன்னை பாக்கவே வெறுப்பா இருக்கு வெள்ள போ என் ஊரடத்துல முடிக்காத காலங்கால சகுனமே தெரியல போல நாளைக்கு எனக்கு வால் போச்சு அப்படியே செய்வேன் வெளியில போட்டு ஒரு மணி வேற மாட்டேன் இன்னைக்கு துறது பேசிக்கிட்டே போறேன் வா இல்ல ஒருத்தருடைய மகளிர் தான் அவர் இந்தியா விட மாட்டேன்னு சொல்லிருக்காங்களா என்ன விட்டு போவேறீங்க என்னடா என்ன பாடா செல்லப்பா அது ஒண்ணு இல்ல பயங்கரமான கனவுடா இந்த டாக்டர் சொன்னாரா ஊர்ல எல்லாருக்கும் அடி கண்ண முடிச்சு பார்த்தா எனக்கும் மட்டும் ஆல்ரெடி வால் இருக்கு சிதம்பரம் வாழைப்பத்தி எப்ப ஊருக்கிட்டு இருக்க சொன்னாரு மனச திருப்போட சொன்னாரு அதே இந்த புத்தகத்தை படி மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ஆமா அடிக்கிதி எழுதிருக்கீங்கப்பா சிதம்பரம் மனசு வருத்தத்துல இருக்கா இல்லையா கையில ரேடியோ வச்சுட்டு இருக்கேன் அத போடுறாங்க கிடல பண்ணேனே இந்த பாட்டு போறான் டேய் இல்லடா இல்லடா அது மாதிரி பாட்டு ஓவை எனக்கு எப்டோ தெரியும் இப்ப இல்ல மாமா எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு சதி பண்ணிருக்கீங்க நீங்க தான் நேயர் ஒரு 10 லிட்டர் போட்டுக்கிங்க நினைக்கிறேன் டேய் கமலகாந்த் வால் பெரிசா வளந்துகிட்டே போகுதே எனக்கு பயமா இருக்கடா அம்மா என்னோட காலமே எனக்கு தெரியும்மா வால் வளைய கூடாதுங்கிறதுக்காக நுனிலே கள்ள கட்டி விறேன் தெரியுமா அக்கா एवளோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆச்சு வால் ஆபரேட் பண்ணுற யாருமே மாட்டேங்கறாங்க வால்க்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தா யாரும் கடையாது எல்லாம் இந்த ஃபேமிலி டாக்கால வந்தவனே அந்த என்னைக்கோ ஒரு நாயோட வாழ வெட்டினாரா அவரோட பையன் நாய் மாதிரி ஆயிட்டா ஊர்ல எந்த டாக்டரும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு இருக்கேன் போற போக்கல நீ எனக்கே வட சாத்த போற பாரு உனக்கு வால் முளைச்சே எப்படி இருக்கு என்னோட கனவுல உனக்கு வாழிங்கமா இருந்துச்சு தெரியுமா சிதம்பரம் வருத்தப்படாதான் ஆமா எல்லாரையும் சாப்பிடு நானும் உங்க அம்மாவும் போட்டு இல்ல வாசல்ல குரங்காட்டி யாராவது கூட்டம் கூட போறாங்க யாராவது ராமாராமே உடம்பு உதருது இப்போ அந்த பாட்டு முடிஞ்சிருக்கும்ல வேற என்ன பாட்டு வருதுன்னு கவனிப்போம் சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா இல்லையா சிதம்பரம் விமலா இதோ வந்து சிதம்பரம் எங்க போயிட்டீங்க சீக்கிரம் வாங்க அம்மா, என்ன விமலா இது மாதிரிலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கொஞ்ச நாள் என்னோட உறவுக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்காக வாலூர் போயிருந்தேன் போயிருந்தேன் அதானூர் போயிருக்காரு இன்னைக்கு அங்க மிருகங்கள்லாம் கண்டபடி அலையும் அதை பார்த்தா என் மனசு ரொம்ப சங்கிடப்படும் நீங்களே பயங்கர மிருகங்களோட வாழை பார்த்தா கஷ்டமா இருக்குமா அது வந்து சொல்றோம் அதாவது நீண்டல் பண்ணக்கூடாது அது கடவுளா குடுக்கற ஒரு பரிசு இல்லையா என்ன நீங்க முன்ன மாதிரியே இல்லையே முன்னெல்லாம் இப்ப ரொம்ப அடக்கமாயிட்ட உங்க வாழ எங்கயும் போல அங்கேயேதான் இருக்கு என்ன சொல்ற சொல்ல விமலா நான் சொல்றத நீ கொஞ்ச கவனமா கேக்கணும் அதாவது உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்ல நெறிங்கிறவங்க யாருக்காவது திடீர்னு எக்ஸ்ட்ராவா அதுக்கு எப்படியா ஒரு விரல் முளைச்சா என்ன செய்வது வரலா அப்படின் போட்டு அரைச்சிருவா போல இருக்க அப்படிலாம் நீ சொல்ல கூடாது அதாவது ஒருவேளை அதாவது எனக்கே எனக்கே திடீர்னு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பெருசா ஒரு கையில வால் ஓட்டுக்கும் போது என்ன சாப்பிட்டேனா விளையாடுற சாப்பிட்டுதான் இது உங்க அப்பா து யலி எட்டு இளது போற போக்குல கொடி மாதிரி படந்து காயெல்லாம் காய்க்கு நினைக்கிறேன் எல்லாம் காய்க்கும் என்னங்க அது நினைச்சேன் அப்படி எல்லாம் இந்த வால் எப்படி முளைச்சதுன்னு தெரிஞ்சிக்க நாங்க வந்து சுவடி ஜோசியம் கூட போய் பார்த்தோமே சுவடி ஜோசி ஆமா அவர் என்ன சொன்னார் அது வந்து இது பல ஜென்மத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட சாபமா ராமாயண காலத்துல ராமர் வாலியை மறைஞ்சு நின்று கொல்லும் நான் தான் ராமருக்கு அம்பு எடுத்து கொடுத்தேன் இத பார்த்த வாலி என்ன சபிச்சிட்டார் ராமர் தான் தோல்வியை அம்பு வச்சிருப்பாரு ராமருக்கு ஒரு பயங்கரமா அப்போ யோசிச்சுட்டு அம்ப வந்து கை நடிக்கிட்ட கீழ போட்டு உடனே நான் எடுத்து கொடுத்து ராம அம்பு விடுக்க இதை பார்த்த வாலி ராமனே அம்ப கீழே போட்டான் இவையாண்டா எடுத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி என்ன சபிச்சிருக்காரு மாதிரி ஆகு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா ராமா நீயே அம்ப விடுறான்னு சொல்லிருப்போசியம் பரிகாரம் வால் இல்லாத உங்களுக்கு ஆயிரம் வெள்ளி வால் பண்ணி போட சொல்லியிருக்க உங்களுக்கு நான் எந்த விதத்துல உதவி செய்யணும் sorry! என்ன மன்னிச்சிருங்க சிதம்பரம் இதான் சரியான சந்தர்ப்பம் எங்க அப்பா சொன்ன வேஷத்துல நடிச்சிருங்க எங்க அப்பாவுக்கும் உங்க மேல இருக்கிற கோவம் போயிடும் நீ என்ன இந்த நினைக்கிறேன் அப்படிதான் கிடையாது கடவுள் எனக்கு பரிசான் நான் நினைக்கிறேன் ஆஞ்சநேயர் எனக்கு குடுத்த பொங்கல் பரிசு இது விமலா தான் எவ்வளவு பெரிய மனசு இது பாருங்க பேச்சுக்கு சொன்னோம் உங்களுக்கு வாழ் முளைச்ச விஷயம் எங்க அப்பாவுக்கு மட்டும் உங்க அம்மாவையும் ஏன்னா முக்காவசி ரகசியங்கள் ராணுவத்தொழியா தான் வெளில போகுதான் தெரியாத கவலை கிடையாது சரி காலையில எங்க அப்பா ஜாகிங் போயிட்டு வந்த உடனே நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க உலகம் யாருங்க சம்பந்தம் ஒவ்வொரு சீன்லையும் டிராமாலையும் வெறுமன சிரிக்க மட்டும் தான் வைக்கிறோம் சிந்திக்கக்கூடிய கருத்துக்கள் சொல்றதே இல்லன்னு சில பெரியவங்க சொன்னாங்க அவங்களை சந்தோஷப்படுத்துக்காக தனியா கருத்து சொல்ல ஒரு ஆள் போட்டோம் சம்பந்தா சம்பந்தம் குறுக குறுக்க வந்து கருத்து சொல்லுவேன் நல்லா சொன்னீங்க வீட்டுக்கு போங்க நாம வீட்டுக்கு போகணும்னா நாம தான் வீட்டை நோக்கி நடந்து போகணும் வீடு நம்மளை நோக்கி நடந்து வர போட அந்த நீ சொலிகா க சொிகா க எப்படி இருக்ககல வசதியோட சௌக்கியமா இருக்கேன்டா உன்னை பாத்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருக்கு இல்லையா ஆமாட்டா ஒரே ல ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம் மாமரத்தை காட்டி மாம்பழம் வேணும்னு ஆசையா கேட்பேன் நானும் மாமரத்துல ஏறி மாம்பழம் படிச்சு தருவேன் உனக்கு ஞாபகம் இருக்காடா கொய்யா பழத்தை கட்டி கொய்யா பழத்தை பறிச்சு சொல்லுவேன் நிலவு இருக்கா நல்லா ஞாபகம் இருக்குதா ஒரு புளியாடா இந்த மாதிரி நாகாப்பழம் ஆயிட்டியா சர்வீஸ் நினைவு சொக்கலிக்கும் எங்க அக்கா பையன் கூட இங்க ஒரு சினிமா நடிகர் நடிகர் மோகன் குமார் மோகன் குமார் நம்ம ரொம்ப நெருங்கிட்டு பையன் பேர் என்ன சிதம்பரம் சிதம்பரம் சொக்கலிங்கம் நம்ம சிதம்பரத்துக்கு ஏற்பட்ட கதியை கழிப்பாட்டா ரொம்ப வருத்தப்படுவடா சிதம்பரத்துக்கு ஒரு வாழ் வளச்சிருக்கா இப்ப முடிச்சிருச்சா அதிகமா இருக்கு சத்தம் போட்டான் இப்ப நிஜமாவே எனக்கு பிடிக்காது அதிகப்படியான வளர்ச்சி காரடா கல்யாணத்தை சரிடா நீ சொல்ற மாதிரி சிதம்பரத்தை கட்டி வச்சா என்ன சொல்லுவோம் அவர் வால் பொண்ணு கண்டிப்பா. ஆனா, ஒரு அக்கா புயலும் மழையுமா இருக்கு இதெல்லாம் ஓவட்டம் கடை தரது போய் வாங்கிட்டு வர உனக்கு அந்த புடலங்காய் அதானே சிதம்பரம் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி நல்ல நாள் இல்லையா இருட்டுல நடக்கிற குருட்டு பையனுக்கு எல்ஐசிக்கு எத்தனை மாடிமா தெரியும் எல்லா நாளுமே ஒரே நாள் தான் சிதம்பரம் நம்பிக்கையை விடாதே இப்ப என்ன ஆயிடுச்சு என்ன ஆச்சா எட்டடி வாலோட வீட்டுக்குள்ளாருக்கும் சாதாரண வருத்தப்பட்டா சரியா போயிடுமா என்ன வரக்கூடாது வந்துருச்சு வரக்கூடாது எனக்கு மட்டும்தானே வந்துருக்கு ஊர்ல எல்லாருமா வாலோட சுத்துறாங்க நான் ஒத்தன் தானே வாலோட கவலைப்படாதப்பா நம்ம குலதெய்வ ஆண்டினே நம்மள கைவிட மாட்டேன் ஆஞ்சநேயர் கைவிட மாட்டாரு விளக்கையும் ஆஞ்சநேயர் அணைச்சிட்டு ஐயோ மாமா உடலங்கா நினைச்சு அம்மா என் வாழ வெட்டாங்க யாரு ஓ நீ எங்கனா வந்த உன் மாப்பிளை சிதம்பரத்தை பத்தி முக்கியமான தகவலை தெரிவிச்சுட்டு சிதம்பரத்துக்கு ஏற்படும் என்ன சொல்ற ஓ நான் எடுக்கும் பணியிலேன்னு பாம்பு விட்டு பயமுடுத்துலான்னு பாக்குறியா பாம்பாடாது நல்லா பாடுறான் சிதம்பரத்தோட வாழ்றான் சிதம்பரத்துக்கு ஏற்பட்ட சர்ஜனாலே முடியாத காரியத்தை எங்க அக்கா புடலங்காய அருவாமலை வெட்ட மாதிரி தள்ளிட்டாடா இது ஆஞ்சநேயர் என்னப்பா கஷ்டத்துக்கு வெடிவு கால பிறந்துருச்சுமா சிதம்பரத்துக்கு வால் போயிருச்சு பாரு சிதம்பரம் அது சிதம்பரம் என்னபா சிதம்பரத்தோட வால் சிதம்பரம் பத்திரமா உனக்காக வீட்டில காத்துக்கிட்டு இருக்கான் எப்போ சிதம்பரத்துக்கு மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டே அடுத்த முகூர்த்தத்தை நடத்த வைக்கிறேன் வாங்க போவோம் ஹலோ நான் விமலா பேசுறேன் ஹலோ சிதம்பரத்தோட அம்மா பேசுறேன் சொல்லுங்க அத்த என் தம்பி கமலகாந்த் இருக்கான இருக்கே கொஞ்சம் கூப்பிடுமா ஒரு நிமிஷம் அங்கல் அத்த பேசுறாங்க அத்தையா ஹலோ கமலகாந்த் கமலகாந்தா நம்ம மோசம் போயிட்டோண்டா என்ன மோசம் போயிட்டோம் என்ன சே நம்ம சிதம்பரம் சிதம்பரம் குடிச்சிட்டு பூஜன்குள்ள போய் கதவ சாத்தினாடா எப்போ தரக்க மாட்டேங்கிறோம் எனக்கு ரொம்ப இருக்கு சீக்கிரமா சிதம்பரம் கதவை தரடா சிதம்பரம் கதவ தரடா சிதம்பரம் கதவ தரடா வந்துருக்கே சிதம்பரம் இப்ப நீ கதவை தரக்கல உங்க அம்மா உயிரோட சொல்லாத நான் மட்டும் வெளியில வந்த நீங்க எல்லாருமே என்ன தெரிவிக்க மாட்டோம் நீ தான் எனக்கு மரியாதை கதை வெளில வரல கதை உடைச்சிட்டு அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க நானே வெளியில வரேன் எல்லாரும் மனதை திடப்படுத்தி கேட்க ஒரு கண்டிஷன் அடுத்த படத்துல நீ ஹீரோவா என்னது கிழவில் படத்தோட பேர் என்ன எங்க கொம்புக்காரன் சபாஷ் அப்போ நீங்க எங்க ஊரு கொம்புக்காரனா நான் உங்க ஊரு கொம்புக்காரன் நீ எங்க ஊரு கொம்புக்காரி மாமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் படத்திலையும் ஹீரோவா நடிக்க ஒத்துக்கறேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க எனக்கு மாமாவா இருக்க கூடாது அந்த படத்துல நடிக்க கூடாது ஓகேயா சொல்லி சினிமா உரம் பாய்ச்சதுரா அப்படி போட எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பரமனிந்தன் நீங்களே இங்கு பாய் நடுவே ஆயிரம் பர்ணமிவே கண்டதாந்தர்வரவே ஆதியி searchTerm கபல் ஆனந்தன் காணவே ஆகாய</ul> உள்ள மற்றும் அரியமேல் வரவே